நித்தம் ஒரு முத்து இன்றைய முத்தாக உதரிகிறது ஒவ்வையாரின் நல்வழி நூலில் இருந்து ஒரு பாடல் ஆண்டாண்டுதோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவரோ மாநிலத்தர் வேண்டா நமக்கும் அதுவழியே நம்போ மளவும் எமக்கன் என்று இற்றும் பல ஆண்டுகளாக தொடர்ந்து அழுது கொண்டு இருந்தாலும் இறைவனிடம் புலம்பி வேண்டினாலும் எத்தனை விரதமிருந்து மன்றாடினாலும் இறந்தவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியாது கூடுவிட்டு ஆவிபோனால் கூடவே வருவதென்ன வரிகளுக்கேற்ப இறந்த பிறகு நம்முடன் வரப்போவது எதுவும் இல்லை ஒரு நொடியில் நின்றுவிடும் அந்த மூச்சுக்காற்றை மீண்டும் கொண்டு வருவது என்பது இயலாத ஒன்றாகும் ஆனால் இவை அனைத்தும் அனைவர் வாழ்விலும் நிகழப்போவது என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாகும் இந்த உண்மையை இந்த யதார்த்தத்தை ஒவ்வொருவரும் புரிந்து இருக்கும் காலம் வரை அடுத்தவர்களுக்கு உதவியாகவும் பிறருக்கு தீங்கு செய்யாமலும் அனைவரோடும் சகோதர உணர்வுடனும் பழக்கம் கொண்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் நிம்மதியாகவும் வாழ கற்றுக் வேண்டும் என்கிறார் ஒவ்வையார் இதைத்தான் ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவரோ மாநிலத்தீர் வேண்டா நமக்கும் அது வழியே நாம் என்று துண்டிடும் என்கிறது நல்லொழி நன்றி வணக்கம்